நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக வானொலி தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ஆஸ்திரேலியா ஓபன் கிராண்ட்ஸ்லாம் பெண்கள் ஒற்றைய பற்றத்தை வென்றவர் அமெரிக்காவைச் சார்ந்த சோபியா கெனின் என்பவர் மூன்று ஹே ஹூஷே புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபது பங்களாதேஷில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவின் பேரா ஒலிம்பிக் போட்டியின் குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான மாதபூமி புத்தக விருதினை வென்றுள்ளவர் யார் மூன்று உலக ஈர தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்